ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் வேதம் ஒரு சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது இந்த சரித்திர இந்த சரித்திரம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முறைப்படிதான் செய்யணும் யாராக இருந்தாலும் முறைப்படி செய்தால் தான் பலன் நமக்கு கிடைக்கும் முறை தவறினால் பலன் கிடைக்காது அதனால் விபரீதமான பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் என்று இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடியதான யுத்தத்தை பார்த்து தேவர்கள் சில பேர் கவலைப்பட்டார் இரண்டு பக்கமும் ராஜா இல்லாமல் யுத்தம் நடக்கிறது சைன்யங்கள் கட்டுப்பாடோடு யுத்தம் செய்யலை ராஜாவே உயிருக்கு பயந்து எங்கையோ ஓடி என்று சைன்யங்கள் நாலா பக்கமும் தெரித்து பார்த்து தே பிரஜாபதி முப்ப சமேத்யோ அந்த யுத்தத்தில் ஆலோசகரான பிரஜாபதியினிடத்தில் வந்து சொன்னால் நான் ராஜகசிய யுத்தமஸ்தீ ஹே பிரஜாபதே ராஜா இல்லாமல் நடக்கிற யுத்தமாக இருக்கு இது இது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் ராஜாவே உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டார்னு வீரர்கள் எல்லோரும் யுத்தம் செய்வதை தவிர்க்கிறா இந்தமன்வி ஆகையினாலே தேவராஜாவான இந்திரனை கட்டாயம் இங்கு வர சொல்லணும் இந்திரன் வந்தால்தான் இந்த யுத்தம் சரியான முறையில் நடந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்திரனை நாம் இங்கே வர சொல்லுவோம் என்று சொன்னார் தேவர்கள் சரி சொல்லுவோம் என்று பிரஜாபதி தீர்மானித்தப்புறம் அவருக்கு கவலை வந்துடுச்சு எங்காவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோன்னு அனுப்பியாச்சே எங்கே போய் எப்படி ஒளிஞ்சுட்டுருக்காருன்னு தெரியலையே இந்திரனை எப்படி வரவழைக்கிறது எங்கே போய் தேடுறது என்று கவலைப்பட்டு பிரஜாபதி ஒரு வழி சொன்னார் யாகம் செய்தால் இந்திரன் வந்துடுவர் அதாவது யாகத்தில் சுப்பிரமணிய ஆஹ்வானம் என்று ஒன்று இருக்குது அந்த சுப்பிரமணியாகவானம் என்கிற அனுஷ்டானம் எதற்குன்னா அந்த யாகத்தில் நாம் கொடுக்கக்கூடியதான அபிர்பாகத்தை வாங்கிக்கிறதுல முக்கியமானவர் இந்திரன் அந்த இந்திரனை வரவழைக்கிறதுக்காக செய்வது தான் இந்த சுப்பிரமணிய ஆஹ்வானம் என்று பெயர் சுப்பிரமணியஹா என்று இந்திரனுக்கு பெயர் அப்படி இந்திரனை வரவழைக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானமானது யாகத்தில் இருப்பதனாலே யாகம் செய்யுங்கோன்னார் பிரஜாபதி எங்கள் யுத்த காலத்தில் அங்கே எப்படி யாகம் செய்ய முடியும் சொன்னார் பிரஜாபதி உடனே யுத்தம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற பொழுது இன்னொரு பக்கம் வேதி போட்டு யாகம் ஆரம்பித்து நடக்கிறது சோம யாகம் நடக்கிறது அப்படி அக்னிஷ்டோமம் என்கிற யாகமாச்சு உக்சம் என்கிற யாகமாச்சு ஷோடசி என்கிற யாகம் ஆச்சு என்கிற யாகம் இப்படி யாகம் ஆயிண்டே இருக்கே தவிர இந்திரன் வரலை தஞ்சக் ஞ கிருபிரன் வை இச்சன்னு தேவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த யாகத்தை செய்கிற நான்கு யாகங்கள் ஆயிட்டது தஞ்ச ஆனால் அந்த யஜம் செய்ததின் பலனாக இந்திரனை அவர்களால் வரவழைக்க முடியல ரொம்ப கவலைப்பட்ட தேவர்கள் திரும்பவும் பிரஜாபதியினிடத்தில் வந்து நான்கு யாகங்கள் நாங்கள் செய்தாச்சு ஆனால் இந்திரன் வரல என்று கவலையோடு சொன்னான் அப்போது பிரஜாபதி இல்லையே யாகம் செய்தால் இந்திரன் வருவாரே நீங்கள் என்ன முறையில் செய்தீர்கள் என்று கேட்டார் பிரஜாபதி அப்போது தேவதைகள் ஒரு யாகம் அப்படின்னா குறைஞ்ச பட்சம் ஐந்து நாள் செய்யணும் ஐந்து அகசை உடையது தான் ஒரு சோமயாகம் என்று பெயர் அதாவது தீக்ஷணீயஹஸ் பிராயணீயாகஸ் மத்தியமாகஸ் அக்னிஷோமியாகஸ் சுத்தியாகஸ் என்று ஐந்து அகசுகள் உண்டு யாகத்தில் இந்த ஐந்து அகசும் இல்லாமல் எந்த யாகமுமே கிடையாது அப்படி ஐந்து நாட்கள் வீதம் செய்ய வேண்டியதான யாகங்களை ஆரம்பித்து அஞ்சு நாள் யாகம் செய்திருந்தால் அதற்குள் யுத்தமே ஒரு முடிவுக்கு வந்துடுமே என்று தேவர்கள் அந்த சுப்பிரமணிய ஆஹ்வானம் உள்ள அந்த காரியத்தை மாத்திரம் செய்துட்டே வரா ஒவ்வொரு யாகத்திலையும் அதாவது இரண்டு நாளைக்கு ஒரு யாகம்னு செய்து முடிச்சுருக்கா அப்படி எட்டு நாளில் நான்கு யாகங்கள் செய்தா தேவர்கள் அதை பிரஜாபதியின் சொன்ன இப்படி இரண்டு நாள் வீதம் யாகத்தை செய்து முடித்தோம் நான்கு யாகங்கள் ஆயிட்டது ஆனால் இந்திரன் வரலேன்னார் அப்போது பிரஜாபதி சொன்னார் நீங்கள் முறைப்படி செய்யலை எந்த ஒரு காரியத்தையும் முறைப்படி செய்தால்தான் அந்த யாகத்தினுடைய முழுமையான பலனை நாம் அடைய முடியும் இந்திரன் வரணும் என்கிறதற்காக யாகம் செய்து முறையாக செய்யாததினாலே இந்திரன் வரலை முறைப்படி செய்யணும் மீண்டும் செய்யுங்கள்னு பிரஜாபதி உத்தரவு பண்ணினார் எவ்வளோ கஷ்டம் ஒரு யாகம் செய்வது எவ்வளோ கஷ்டம் என்று யாகம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தால் தெரியும் அத்தனை பெயர்கள் சேர்ந்து கட்டுப்பாடோடு இருந்து அந்த யாகத்திற்கு வேண்டியதான வஸ்துக்களை சேகரித்து செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படி நான்கு யாகங்களை முடிச்சிருக்கா தேவர்கள் தூக்கம் இல்லாமல் திரும்பவும் செய்யணும்னு சொன்ன உடனே செய்து தானே உடனே திரும்பவும் யாகசாலை போட்டோ திரும்பவும் யாகம் ஆரம்பித்து முறையாக செய்யணும்னு ஆரம்பித்தார் தேவர்கள் அதில் முதல் நாள் யாக சங்கல்பம் ஆகி தீக்ஷணீயென்று முதல்ல ஒரு இஷ்டி தீக்ஷணீயேஷ்டின்னு அந்த எஜமானன் பத்து விதமான தீட்சைகளை எடுத்துக்கிறார் தீட்சைகள்னால் விரதங்கள் கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை எடுத்துக்கிறதுக்காக தேவதைகளிடத்தில் ஒரு அனுமதியை கோரக்கூடியதான ஒரு அனுஷ்டானம்தான் தீஷணி ஏஷ்டின்னு பேர் அந்த தீக்ஷணி ஏஷ்டியை ஆரம்பித்தா தேவர்கள் தமிஷ்டி பிறன்வை இச்சனு அந்த தீக்ஷணி ஏஷ்டியை அப்படி செய்துண்டே வர்ற பொழுது பிரதான யாகங்கள் எல்லாம் முடிஞ்சு தேவர்களுக்கு யாகங்களெல்லாம் செய்து முடித்து தேவ பத்தினிகளுக்கு யாகம் நடக்கிறது அதற்கு பத்னி சஞ்யாஜம் என்று பெயர் அந்த யாகம் நடக்கிற பொழுது தமிஷ்டி பிறன்பவிந்தன்னே அந்த சமயத்தில் இந்திரன் யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார் அப்படி இந்திரன் வரணும்னு இஷ்டப்பட்டு அந்த தேவ யாகம் செய்துன்றிருக்கிற பொழுது வந்ததினாலே அதற்கு இஷ்டி என்று பெயர் ஏற்பட்டது ததிஷ்டீ நாம இஷ்டித்வம் வரணும் ஒரு பலனை இஷ்டப்பட்டு எதிர்பார்த்து செய்ததனால் அந்த பலனானது கிடைச்சதுனால அதற்கு இஷ்டி என்ற பெயர் ஏற்பட்டது ஏஷ்டஜோஹாமா த இஷ்ட ஜஜித்யா சக்ஷதே பரோக்ஷா தான் ஆரம்பித்து அந்த அனுஷ்டானத்திற்கு இஷ்டி என்று பெயர் ஏற்பட்டது அதுவரையிலும் அதற்கு வேறு பெயர் தேவான்வேஷன சாதனம் என்று பெயர் தேவதைகள் எதையும் மறைமுகமாக செய்து அவர்களுக்கு பழக்கம் எதையும் வெளிப்படையாக செய்ய மாட்டான் ஏன்னா வெளிப்படையாக செய்தால் அசுரர்கள் அதை பார்த்து கெட்ட வழியில் அந்த காரியத்தை செய்வான் ஆகையினாலே தேவதைகள் எதையும் மறைமுகமாக செய்வார்கள் அப்படி அந்த காரியத்திற்கு தேவான்வேஷண சாதனம் என்று இருக்கக்கூடியதான பெயர் மருவி இஷ்டின்னு பெயரை வச்சுட்டா அவர்களுக்கு மாத்திரம் புரியறது மாதிரி அந்த சமயத்தில் அங்கே இந்திரன் வந்து சேர்ந்தார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்